அடுத்த கட்ட போர்களும் படை பிரிவுகளும் தாத்து இஸ்லாமியிற்கு எதிரான மூன்று மாபெரும் இராணுவங்களில் பலம் வாய்ந்த இரண்டு இராணுவங்களை முற்றிலும் பின் மூன்றாவது எதிரியின் பக்கம் தங்களது கவனத்தை முழுமையாக திருப்பினார்கள் நஜீதின் கிராமப்புறங்களில் பரவியிருந்த நாடோடி வம்பர்களான அரபிகளே அந்த மூன்றாவது எதிரிகள் அந்த அரபிகள் சந்தர்ப்பங்களையும் அவகாசங்களையும் எதிர்பார்த்திருந்து அவ்வப்போது மதினாவின் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளையடிப்பது வழிப்பறி செய்வது திருடுவது போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டு வந்தார்கள் இந்த நாடோடிகள் ஒரு குறிப்பிட்ட ஊரிலோ நகரத்திலோ வசிக்கவில்லை இவர்களது இல்லங்கள் பெரும் கோட்டைகளோ அறன்களோ இல்லை மாறாக முகவரியின்றி பாலை பள்ளத்தாக்குகளிலும் வசித்து வந்த காரணத்தால் இவர்களை அடக்குவதோ இவர்களின் அட்டூழியத்தை அணைப்பதோ முந்திய இரு எதிரிகளை அடக்கியதை விட சற்று சிரமமாகவே இருந்தது ஆகவே அவர்களை அச்சுறுத்தும்படி தாக்குதல்கள் நடத்துவது அவசியமாயிற்று அதைத் தவிர வேறு நடவடிக்கை ஏதும் அவர்களுக்கு பலனளிப்பதாக இல்லை அதனால் முஸ்லிம்கள் அவர்கள் மீது பல முறை திடீர் திடீரென தாக்குதல் நடத்தினார்கள் இந்த அரபிகளுக்கு பாடம் கற்பிப்பதற்காக நபி அவர்கள் எடுத்த ஒரு போர் நடவடிக்கைக்கு தாத்துரிக்கா என்று சொல்லப்படுகிறது பெரும்பாலான வரலாற்று இந்த போர் நான்காம் ஆண்டு நடந்தது என்று கூறுகின்றார்கள் ஆனால் இந்த போரில் அபு மூசா அஷ் அரி ரான்கு மற்றும் அபு ஹுரைரா கலந்து கொண்டதிலிருந்து இந்த போர் கைவர் போருக்கு பின்னர் தான் நடந்தது என்று உறுதியாக சொல்ல முடிகிறது ஆகவே ஹிஜ்ரி ஏழு ரபியுல் அவ்வல் மாதத்தில்தான் இது நடந்திருக்க வேண்டும் இந்த போர் குறித்து வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவதின் சுருக்கம் என்னவென்றால் கத்பான் கோத்திரத்தைச் சேர்ந்த அன்மார் சாலபா மற்றும் முஹாரிப் ஆகிய இந்த மூன்று கிளையினரும் ஒன்று சேர்ந்து முஸ்லிம்களை தாக்க தயாராகின்றார்கள் என்று நபி அவர்களுக்கு தெரிந்தவுடன் அல்லது எழுநூறு தோழர்களை அழைத்துக் விரைந்தார்கள் மதினாவில் அபூதர் அல்லது உஸ்மானை பிரதிநிதியாக நியமித்தார்கள் தங்களது படையுடன் அவர்களது ஊர்களுக்குள் நீண்ட நேரம் வரை நபி சொல்லு அலிவாசலம் ஊடுருவி சென்றார்கள் மதினாவிலிருந்து இரண்டு நாட்கள் பிரயான தூரம் உள்ள நக்லு என்ற இடத்தை அடைந்தார்கள் அங்கு கத்பான் கிளை கூட்டத்தினரை சந்தித்து ஒருவருக்கொருவர் மிக நெருக்கமாக ஆகி ஒருவர் மற்றவரை அச்சுறுத்தி கொண்டார்கள் ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை எனினும் நபி சொல்லு அலை வசல்லம் அன்றைய பொழுது சலாத்துல் கவுஃப் முறைப்படி அனைத்து தொழுகையிலும் தொழவைத்தார்கள் அச்சம் மிகுந்த நேரத்தில் சுருக்கி தொழுவதற்கு சலாத்துல் கவுப் என்று சொல்லப்படும் சஹீகுல் புகாரியில் வருவது என்னவென்றால் படை ரெண்டாக பிரிக்கப்பட்டது தொழுகைக்கு காமி சொல்லு அலைவாசலம் அவர்கள் ஒரு பிரிவினருக்கு நடத்தினார்கள் பாதுகாப்பிற்கு சென்றுவிட மற்றொரு பிரிவினர் நபியுடன் சேர்ந்து தொழுதார்கள் ஆக நபி சொல்லாஹு அலைவாசம் நான்கு ரக்காயத்தும் மற்ற ரெண்டு பிரிவினரும் ரெண்டு ரெண்டு ரக்காயத்துக்களை தொழுதார்கள் ஆதாரம் சஹி புகாரி அபு மூசா அஷ் அரி ரான்கு அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடன் இந்த போருக்காக புறப்பட்டோம் ஒரு ஒட்டகத்தில் ஆறு நபர்கள் வீதம் மாறி மாறி சவாரி செய்தோம் இதனால் எங்களது கால்கள் வெடித்து விட்டன எனது கால்களிலும் வெடிப்பு ஏற்பட்டு நகங்கள் எல்லாம் பெயர்ந்து விட்டன அதனால் துண்டு துணிகளை எடுத்து எங்களது கால்களை சுற்றி கொண்டோம் எனவேதான் இந்த போருக்கு பெயர் தாத்துரிக்கா துண்டு துணிகள் உடையது என்று அழைக்கப்பட்டது ஆதாரம் சாஹி உல் புகாரி சாஹி ஜாபிர் அதி அன்பு அறிவிக்கின்றார்கள் நாங்கள் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடன் தாத்துர் போருக்கு சென்றிருந்தோம் ஒரு அடர்த்தியான நிழல் தரும் மரத்தருகில் வந்தபோது அதில் நபி சொல்லாஹ் அலைவாசலம் ஓய்வு எடுப்பதற்காக ஏற்பாடு செய்தோம் மக்கள் பிரிந்து சென்று ஆங்காங்கிருந்த மற்ற மர நிழல்களில் ஓய்வெடுக்க நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் ஒரு மரநிழலில் தங்கினார்கள் அந்த மரத்தில் தனது வாளை தொங்க அதன் நிழலில் தூங்கினார்கள் நாங்களும் சிறிது தூங்கினோம் ஒரு முஷ்ரீக் ஒரு இணை அங்கு வந்து நபியின் வாளை உறுதி கொண்டார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் கண்விழித்து பார்த்த நீ எனக்கு பயப்படுகிறாயா என்று அவர் கேட்டார் நபி சொல்லாஹ் அலைவாசலம் இல்லை என்றார்கள் அவர் யார் உன்னை என்னிடமிருந்து பாதுகாக்க முடியும் என்றார் நபி அவர்கள் அல்லாஹுதான் என்றார்கள் இதற்கு பின் நபி சொல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் எங்களை அழைத்தார்கள் நாங்கள் நபியவர்களிடம் சென்ற போது அங்கு கிராமவாசி ஒருவர் உட்கார்ந்திருந்தார் நபி அவர்கள் நான் தூங்கிக் கொண்டிருந்த போது எனது வாளை இவர் எடுத்துக்கொண்டார் நான் விழித்து பார்த்த போது அது அவரது கையில் உருவப்பட்ட நிலையில் இருந்தது இவர் உன்னை என்னிடமிருந்து யார் பாதுகாப்பார் என்று கேட்டார் அல்லாஹ் என்று நான் கூறினேன் இதோ அவர் உட்கார்ந்து இருக்கிறார் என்று நபி சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் கூறினார்கள் அவரை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள் ஆதாரம் முக்தசர் சீரத்து ரசூல் இந்த சம்பவத்தை பற்றி வரும் மற்றொரு அறிவிப்பில் வருவது என்னவென்றால் அல்லாஹ் என்று நபி சொல்லாஹ் அலைவசம் அவரது கையிலிருந்து வீழ்ந்து விட்டது அதை நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் எடுத்துக்கொண்டு என்னிடமிருந்து உன்னை யார் பாதுகாப்பார் என்று கேட்டார்கள் அவர் வாளை எடுத்தவர்கள் சிறந்தவராக நீங்கள் இருங்கள் என்றார் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நான் அல்லாஹுவின் தூதர் என்று நீ சான்று கூறுகிறாயா என்று நபி சொல்லலாஹ் அலைவாஸ்லம் கேட்டார்கள் அவர் நான் உங்களிடம் போர் செய்யவோ உங்களிடம் போர் புரியும் கூட்டத்தினருடன் சேரவோ மாட்டேன் என்று நான் உங்களிடம் ஒப்பந்தம் செய்கிறேன் என கூறினார் நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள் அவர் தனது கூட்டத்தினரிடம் சென்று நான் மக்களில் சிறந்தவரிடமிருந்து உங்களிடம் வந்துள்ளேன் என்று கூறினார் ஆதாரம் பாரி முக்தசர் சீரத்து ரசூல் இந்த கிராமவாசியின் பெயர் கவுரஸ் இப்ன ஹாரிஸ் என்று சஹி உல் புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது அறிஞர் வாகிதியின் நூலில் இந்த கிராமவாசியின் பெயர் துக்சூர் இவர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கருத்து வேற்றுமைக்கு சஹிகுல் புகாரியின் விரிவுரையாளர் இப்ன ஹஜர் ரெண்டும் வெவ்வேறு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம் என்று விளக்கமளிக்கிறார் அல்லாகுவே மிக அறிந்தவன் ஆதாரம் ஃபத் உல் இந்த போரிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த வழியில் இணைப்பாளர் ஒருவரின் மனைவியை முஸ்லிம்கள் சிறைபிடித்தார்கள் அவளது கணவன் அதற்கு பகரமாக ஒரு நபி தோழரை கொள்வேன் என்று நேர்ச்சி செய்து கொண்டு இரவில் முஸ்லிம்கள் இருந்த இடம் நோக்கி வந்தான் நபி சொல்ல அலி வஸ்லம் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவும் எதிரிகளை கண்காணிப்பதற்காகவும் அப்பாத் இப்னு பிஷ்ரு அம்மா இப்னு யாசிர் உதயல்லா வான்ஹூ ஆகிய இரு வீரர்களை நியமித்தார்கள் அப்பாத் உதய அல்லாஹ் தொழுகையில் ஈடுபட்டார்கள் அம்மா உதயல்லாஹ் வான்கு தூங்கிவிட்டார் அப்போது அவன் அப்பா தருதியொல்லாக அவர்களை நோக்கி அம்பெறிந்தான் அவர் அதை பிடுங்கி எரிந்துவிட்டு தொழுகையை முறிக்காமல் தொடர்ந்தார்கள் இவ்வாறு மூன்று அம்புகள் எறிந்தும் தொழுகையை முறிக்கவில்லை இறுதியாக சலாம் கொடுத்த பின்னர் தனது தோழரை எழுப்பினார் அவர் சுபஹான் அல்லா என்னை நீங்கள் எழுப்பியிருக்கலாமே என்றார் அதற்கு நான் ஒரு சூறாவை ஓதிக்கொண்டு இருந்தேன் அதை உடனே முறிப்பதை விரும்பவில்லை என்றார் ஆதாரம் பாரி ஜாது மஹாத் இப்னு ஹிஷாம் வம்பர்களாக இருந்து வந்த கிராமப்புற அரபிகளின் உள்ளங்களில் இந்த போர் பெரும் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது இந்த போருக்கு பின் நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அனுப்பிய படையெடுப்புகளின் விவரங்களை நாம் அலசி பார்க்கும்போது இந்த போருக்கு பின் கத்வான் கிளைனர் முற்றிலும் துணிவை இழந்து சிறிது சிறிதாக பணிந்து இறுதியில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்பது நமக்கு தெரிய வருகிறது மேலும் இந்த கிராமவாசிகளின் பல குடும்பத்தினர் நபி சொல்லாஹூ அலைவாசல்லம் அவர்களுடன் மக்காவை வெற்றி கொள்ள வந்தார்கள் அதற்கு பிறகு ஹுனைன் போரிலும் கலந்து கொண்டார்கள் அதன் கனிமத்தும் இவர்களுக்கு கிடைத்தது மக்கா வெற்றிக்கு பின் இவர்களிடம் ஜக்காத் வசூல் செய்ய நபி சொல்லாஹ் அலிவசல்லாம் தங்களது ஆட்களை அனுப்பினார்கள் அவர்களும் ஜக்காத்தை நிறைவேற்றினார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இதன் மூலம் அகழ் போரில் கலந்து மூன்று எதிரி ராணுவங்களையும் நபி சொல்லாஹ் அலிவாசல்லாம் தோற்கடித்து விட்டார்கள் மதினாவிலும் சுற்றுப்புறங்களிலும் அமைதியும் பாதுகாப்பும் நிலவியது இதற்கு பின் சில பகுதிகளில் கோத்திரங்கள் சிலவற்றால் ஏற்பட்டிருந்த பிரச்சினைகளை தீர்க்க முஸ்லிம்கள் ஆற்றல் பெற்றிருந்தார்கள் முடிவடைந்து நிலைமைகள் சாதகமாக மாறும் நகரங்களையும் வெற்றி கொள்வதற்கான முன்னேற்பாடு திரும்பிய பின் மதினாவில் நபிவாசலம் வரை தங்கியிருந்தார்கள் அக்காலகட்டத்தில் பல படை பிரிவுகளை நபி சொல்லம் பல இடங்களுக்கு அனுப்பினார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று காலித் இவ்வா அப்துல்லா பிரிவு குதைத் என்ற இடத்தில் வசிக்கும் முலவ்விஹ் என்ற கூட்டத்தார் பஷீர் இவ்ணு சுவைத் ரதா ஹான்கு என்னும் நபிதோளரின் அன்பர்களை கொன்றுவிட்டார்கள் அக்கூட்டத்தாரை பழிதீர்க்க ஹிஜ்ரி ஏழு சஃபர் அல்லது ரபியுல் அவ்வல் மாதத்தில் காலித் இவனு அப்துல்லா ரஜயல்லா தலைமையில் ஹுதைத் நோக்கி ஒரு படையை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அனுப்பினார்கள் இந்த படை இரவு நேரத்தில் சென்று அங்குள்ளவர்கள் மீது தாக்குதல் நடத்தி பலரை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் விழித்துக் கொண்ட எதிரிகள் பெரும் படையை திரட்டிக்கொண்டு முஸ்லிம்களை தாக்க பின் தொடர்ந்து மிக சமீபத்தில் எதிரிகள் வந்துவிட்ட பொழுது கடுமையான மழை ஒன்றை அல்லாஹ் இறக்கினான் சிறிது நேரத்தில் ஏழு ஜுமாத் ஆஹ்ராவில் இந்த படை அனுப்பப்பட்டது அரசர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் கடிதம் எழுதுதல் என்ற தலைப்பின் கீழ் இந்த படையெடுப்பின் விவரங்கள் கூறப்பட்டுவிட்டன மூன்றாவது உமர் இப் படைப்பிரிவு ஹிஜிரி ஏழு ஷாபான் மாதத்தில் முப்பது நபர்களுடன் உமர் ரதியுல்லாஹ்ஹாஹாஹ்ஹானகு அவர்களை துர்பா என்ற இடத்திற்குநபிசொல்லுஅலைவசலம் அனுப்பிவைத்தார்கள் இந்தப் படை இரவில் பயணிப்பதும் பகலில் மறைந்திருப்பதுமாகத் தங்கள் பயணத்தைத் தொடர்ந்தது துர்பாவில் வசித்து வந்த ஹவாசின் கிளையனருக்கு இச்செய்து எட்டியவுடன் இடங்களை காலி செய்து தப்பித்து ஓடிவிட்டார்கள் உமர் ரதியுல்லாஹ் ஹான்கு தங்கள் படையுடன் அங்கு சென்று பார்த்தபொழுது யாரும் இல்லாததால் மீண்டும் மதினாவிற்கு திரும்பிவிட்டார்கள் நான்காவது பஷீர் இம் சாத் படைப் பிரிவு ஹிஜிர் ஏழு ஷாபான் மாதத்தில் பஷீர் அதியுல்லாஹ் ஹான்ஹு அவர்களை முப்பது வீரர்களுடன் நபி சொல்லா அலைவாஸ்லாம் ஃபத்தக் மாநிலத்தின் ஓர் எல்லையில் வசிக்கும் முர்ரா கிளையினர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அங்கு சென்று தாக்குதல் நடத்தி அவர்களின் கால்நடைகள் எல்லாம் ஓட்டிக் திரும்பினார்கள் இரவு நேரத்தில் எதிரிகள் படையாக வந்து இவர்களுடன் போர் புரிந்தார்கள் பஷீர் அதியுல்லாஹ் ஹான்ஹு அவர்களும் அவருடைய தோழர்களும் எதிரிகளை அம்பால் எரிந்து தாக்கினார்கள் இவர்களின் அம்புகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன இறுதியாக நடந்த வால் சண்டை ஏற்பட்ட கா அங்கிருந்து சென்றார் காயங்கள் குணமாகும் வரை யூதர்களிடம் தங்கியிருந்துவிட்டு மதினா வந்து சேர்ந்தார் ஐந்தாவது அப்துல்லா படைப் பிரிவு ஹிஜ்ரி ஏழு ரமலான் மாதத்தில் 130 முப்பது வீரர்களுடன் மைபகா என்ற இடத்தில் உள்ள உவால் அப்து இப்னு சாலபா ஆகியோர் மீது தாக்குதல் நடத்த காலிப் இப்னு உடன் ஒரு படையை நபி சொல்லாஹ் அலைவாசல்லம் அனுப்பி வைத்தார்கள் அந்த படை எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி எதிர்த்தவர்களை கொன்றுவிட்டு கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் இந்த படையெடுப்பின் போதுதான் என்பவர் களிமாவை மொழிந்தும் உசாமா இபுனு ஜெயித் ரதி அல்லாஹானு என்ற நபித்தோழரால் கொல்லப்பட்டு விட்டார் படை மதினா வந்தடைந்ததும் அச்செய்தி நபி அவர்களுக்கு தெரிய வரவே லாயிலாக என்று கூறிய பின்னரா நீ அவரை கொலை செய்தாய் என கோபத்துடன் கேட்டார்கள் தன்னை பாதுகாத்துக் அதை கூறினார் என்று உசாமா ரதியாஹ் வான்கு பதிலளிக்க அவர் உண்மையாளரா பொய்யரா அவரது உள்ளத்தை பிளந்து என்று நபி சொல்லு அலைமையாக கண்டித்தார்கள் ஆறாவது அப்துல்லா இப்னு ரவாகா படை பிரிவு அசீர் இப்னு ஜாரீம் அல்லது பஷீர் இப்னு ஜாரீம் என்பவர் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்த சில கத்வானியரை ஒன்று சேர்க்கிறார் என்ற தகவல் நபி சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுக்கு எட்டியது இதனால் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் ஹிஜிரி ஏழு ஷவ்வால் மாதத்தில் முப்பது வீரர்களை அப்துல்லாஹிபுன் ரவாகாத் அதி அல்லாஹ் அன்கு தலைமையில் கைவரை நோக்கி அனுப்பி வைத்தார்கள் இந்த படை அசீரிடம் வந்து எங்களுடன் நீர் உமது தோழர்களுடன் வாரும் நபி சொல்லாஹ் அலை வசலம் உண்மையே கைவருக்கு ஆளுநராக ஆக்கி விடுவார்கள் என்ற ஆசை வார்த்தைகளை கூறினார்கள் அவரும் தயாராகவே அசீரையும் அவரது முப்பது தோழர்களையும் அழைத்துக் அப்துல்லா மதினா நோக்கி பயணப்பட்டார் வழியில் கர்கரா நியார் என்ற இடத்தில் தங்கியிருந்த இரு கூட்டத்தினருக்கும் இடையில் பிரச்சினை வரவே அசீரையும் அவரது முப்பது தோழர்களையும் முஸ்லிம்கள் கொன்றுவிட்டார்கள் வரலாற்று ஆசிரியரான வாக்கிதி ஹிஜ்ரி ஆறு ஷவ்வால் மாதம் கைவர் போர் நடப்பதற்கு சில மாதங்கள் முன்னதாக இச்சம்பவம் நடந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் ஏழாவது பஷீர் இப்னு சாது படைப்பிரிவு முப்பது வீரர்களுடன் பஷீர் இப்னு சாதை யமன் ஜபார் என்ற இடங்களுக்கு நபி சொல்லா ஹலைவாஸ்லம் அனுப்பினார்கள் இவை கத்பான் கிளையினருக்கு சொந்தமான இடங்களாகும் சிலர் இந்த இடம் பஜாரா மற்றும் உத்ரா கிளையனருக்கு சொந்தமான இடம் என்றும் கூறுகின்றார்கள் பல இடங்களிலிருந்து வந்து ஒன்று கூடி மதினாவை தாக்க இருந்தவர்களை எதிர்ப்பதற்காக இந்த படை புறப்பட்டது இரவில் பயணித்தும் பகலில் மறைந்திருந்தும் இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்தார்கள் பஷீரின் வருகை அறிந்த எதிரிகள் இடங்களை காலி செய்து கொண்டு ஓட்டம் பிடித்தார்கள் பஷீர் அதுல்லாக அங்கு அங்கு சென்று எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக் இருவரையும் கைது செய்து மதினா திரும்பினார்கள் கைதிகள் இருவரும் மதினா வந்ததும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள் எட்டாவது அபு ஹத்ரத் படைப்பிரிவு ஜூசம் இபுன் முவாவியா கிளையைச் சேர்ந்த ஒருவன் பெரும் கூட்டத்தை அழைத்துக் காபா என்ற இடத்திற்கு வந்திருக்கிறான் அங்கிருக்கும் கைஸ் கிளையினருடன் சேர்ந்து முஸ்லிம்களின் மீது போர் தொடுக்க உள்ளான் என்ற தகவல் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்கு எட்டியது அதை விசாரித்து உறுதியான செய்தி அறிந்து வர அபு ஹத்ரத்தையும் ரது அல்லாஹ் அவருடன் இரண்டு தோழர்களையும் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அனுப்பி வைத்தார்கள் அபு ஹத்ரத் ஹது அல்லாஹ் சூரியன் மறையும் நேரத்தில் காபா வந்து சேர்ந்தார் அவர் ஊரின் ஓர் ஓரத்தில் மறைந்து கொண்டு மற்ற இரு தோழர்களை மற்றொரு உரத்தில் மறைந்து கொள்ளும்படி கூறினார் அன்று கால்நடைகளை மேய்ப்பதற்காக சென்றிருந்த அக்கூட்டத்தினரின் இடையர் வருவதற்கு தாமதமானது நன்கு இருட்டிய பின்பு அந்த இடையரை தேடி அக்கூட்டத்தின் தலைவர் தனியாக புறப்பட்டார் அத்தலைவர் அருகில் வந்தபோது அபு ஹதரத் லதியுல்லாஹ் அன்கு அவரது நெஞ்சை குறிவைத்து அம்பெறிந்தார் அம்பு குறி நெஞ்சை துளைக்கவே அவர் எந்தவித சப்தமும் இன்று இறந்துவிட்டார் அவரின் தலையை கொய்து அக்கூட்டத்தினர் தங்கியிருந்த ராணுவ முகாம் அருகே அபு ஹதத் அதி கட்டி தொங்கவிட்டார் பின்பு பெரும் சத்தத்துடன் தக்பீர் முழங்கினார் அவரின் சப்தத்தை கேட்ட மற்ற இரு தோழர்களும் உரத்த குரலில் தக்பீர் முழங்கினார்கள் இதனை செவிமடுத்து தொங்கும் தலையையும் பார்த்தவுடன் கூட்டத்தினர் தலைதறிக்க ஓடினார்கள் இந்த மூன்று முஸ்லிம்கள் அதிகமான ஒட்டகங்களையும் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் இந்த படையெடுப்பு அடுத்து கூறப்படவுள்ள உம்ரத்துல் கலாவுக்கு முன்பதாக நடந்தது என்று இப்னு கையீம் ரஹமத்துல்லாய் அலிகி குறிப்பிடுகின்றார் ஆதாரம் ஜாது மகாத் இப்னு ஹிஷாம் உம்ராவை நிறைவேற்ற புறப்படுதல் அறிஞர் ஹாக்கிம் ரஹமத்துல்லாய் அலிகி கூறுகின்றார் துல்காதா பிறை உதயமானதும் சென்ற ஆண்டு ஹுதேபியாவில் தவறிப்போன உம்ராவை நிறைவேற்ற வேண்டியிருப்பதால் இடைப்பட்ட காலங்களில் வீரமரணம் தவிர ஹுதேபியாவில் கலந்து ஒருவர் கூட பின்தங்கிவிடாமல் அனைவரும் புறப்பட வேண்டும் என நபி சொல்லுல்லாஹ் ஹலிவஸ்லாம் அவர்கள் கட்டளை பிறப்பித்தார்கள் நபி அவர்களின் கட்டளை கிணங்க ஹுதேபியாவில் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவரும் உம்ராவை நிறைவேற்ற புறப்பட்டார்கள் இவர்களுடன் உம்ராவில் ஆர்வம் கொண்ட மற்றும் பலரும் புறப்பட்டார்கள் இவர்களில் பெண்கள் சிறுவர்கள் தவிர ஆண்கள் மட்டும் மொத்தம் இரண்டாயிரம் பேர் இருந்தார்கள் ஆதாரம் உவை அல்பத் அத்தி அல்லது அபு ரூஹூம் அல் கிஃபாரியை பிரதிநிதியாக நியமித்துவிட்டு குர்பானிக்காக அறுபது ஒட்டகங்களை ஓட்டிக் கொண்டு நபி வசலம் புறப்பட்டார்கள் இந்த ஒட்டகங்களுக்கு பொறுப்பாளராக அஸ்லமியை நியமித்தார்கள் துல் ஹுலைஃபா வந்தவுடன் உம்ராவிற்காக இஹ்ராம் அணிந்து கொண்டு தல்பியா கூறினார்கள் முஸ்லிம்களும் நபி பின்பற்றி தல்பியா கூறினார்கள் குறைசிகள் மோசடி செய்யலாம் அல்லது ஒப்பந்தத்தை மீறலாம் என்ற அச்சத்தில் போர் வீரர்கள் ஆயுதங்கள் சகிதம் எதற்கும் ஆயத்தமாகவே நபி சொல்லா அலைவாசலம் புறப்பட்டார்கள் யாஜூத் என்ற இடத்தை அடைந்தவுடன் தங்களிடம் இருந்த ஈட்டிகள் அம்புகள் கேடயங்கள் அனைத்தையும் அங்கு வைத்துவிட்டு அவற்றிற்கு அவுசிப் கவுலி அன்சாரியை இருநூறு வீரர்களுடன் அதன் பாதுகாப்புக்கு நியமித்தார்கள் ஒரு பயணி வைத்திருக்கும் ஆயுதத்தை மட்டும் அதாவது உரையில் இடப்பட்ட வாட்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள் ஆதாரம் பாரி ஜாது மகாத் நபி சல்லி வசல்லாம் வாகனிக்க முஸ்லிம்கள் நபியவர்களை சுற்றி படை சூழ வாழேந்தியவர்களாக தல்வியாகவும் முழங்கிக் கொண்டு மக்காவிற்குள் நுழைந்தார்கள் இணை வைப்பாளர்கள் காபாவின் வடப்பகுதியில் இருந்த குஐ கி ஆன் என்ற மலையின் மீது ஏறி நின்று முஸ்லிம்களை வேடிக்கை பார்க்கலானார்கள் மதினாவின் காய்ச்சலால் பாதிப்படைந்த ஒரு குழுவினர் இப்போது நம்மிடம் வர இருக்கின்றார்கள் என்று கிண்டலாக தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் இதனை கேள்விப்பட்ட நபி சொல்லல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் தங்களது தோழர்களிடம் வலது தோள்பட்டை வெளியில் தெரியும்படி இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் தவாஃபுடைய முதல் மூன்று சுற்றுகளை மட்டும் குதித்து ஓடுங்கள் ஆனால் ரெண்டு ரொக்கூன்களுக்கு மத்தியில் சாதாரணமாக நடந்து சுற்றுங்கள் மீதமுள்ள நான்கு சுற்றுகள் முழுவதும் சாதாரணமாக சுற்றுங்கள் என கட்டளையிட்டார்கள் தங்களது தோழர்கள் மீது கருணையினால் ஏழு சுற்றுகளிலும் தோள்களை உயர்த்தி ஓட வேண்டும் என்று நபி சொல்லலாஹ் அலைவசம் கூறவில்லை இணை வைப்பாளர்களுக்கு தங்களது பலத்தை காட்டுவதற்காகவே நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் இவ்வாறு கட்டளையிட்டார்கள் ஆதாரம் சஹி உல் புகாரி சஹி ஹூஜூனுக்கு அருகில் உள்ள மலை கணவாயின் வழியாக நபி சொல்லு அக்காவுக்குள் நுழைந்தார்கள் இணை வைப்பாளர்கள் நுழைந்து தனது தடியால் ஹஜருல் அஸ்வத்தை தொட்டுவிட்டு தவாஃபை தொடங்க முஸ்லிம்களும் தங்களது தவாஃபை தொடங்கினார்கள் அப்துல்லா இப்னு ரவாஹர் பின்வரும் கவிதைகளை பாடிக்கொண்டு வாளேந்தியவர்களாக நபி முன் சென்று கொண்டிருந்தார்கள் இறை மறுப்போரின் பிள்ளைகளே அகன்று போய் வழிவிடுங்கள் இறை தூதரிடத்தில் நன்மைகள் அனைத்தும் இருக்கின்றன வழிவிடுங்கள் திட்டவட்டமாக ரஹ்மான் அவன் தன் சிறுமரையில் தனது தூதருக்கு ஓதிக் காட்டப்படும் ஏடுகளில் இறக்கினான் இறைவா அவர் கூற்ற ஏற்கிறேன் அவரை ஏற்பதில் உண்மைதனை நிச்சயம் நான் பார்க்கிறேன் வெட்டுவதில் சிறந்த வெட்டு இறை பாதையில் கட்டளை இன்று உங்களை வெட்டுவோம் அவை தலை தனி முண்டம் தனி ஆக்கிடும் வெட்டு அது நன்பனை விட்டு நண்பனை பிரித்திடும் வெட்டு உமர்லாஹான்கு ஏ ரவாகாவின் மகனே அல்லாஹுவின் தூதருக்கு முன் அதுவும் அல்லாஹுவின் புனித பள்ளிக்குள்ளி கவிதை பாடுகிறாயா என்று அகற்றினார்கள் நபி அவர்கள் உமரே அவரை விட்டு விடுங்கள் அம்பால் எரிவதை விட இந்த கவிதை குறைசிகளுக்கு மிக விரைவாக ரோஷத்தை ஊட்டக்கூடியது என்று கூறினார்கள் ஆதாரம் ஜாமியூத் திருமீதி நபி சொல்லு அலை வசல்லம் அவர்களும் முஸ்லீம்களும் முதல் மூன்று சுற்றுகளை முன் முன்கூறியவாறு ரமல் செய்தவர்களாக சுற்றினார்கள் இதை பார்த்து ஆச்சரியமடைந்த அடைந்த இணைப்பாளர்கள் என்ன மதினாவின் காய்ச்சல் இவர்களை மிக பலவீனப்படுத்திவிட்டது என்றல்லவா எண்ணி ஆனால் இவர்களோ இவ்வளோ வீரம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே என்று தங்களுக்குள் பேசிக் ஆதாரம் சஹி முஸ்லீம் நபி சொல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் முதலில் தவாஃபை முடித்தார்கள் இரு மலைகளுக்கு மத்தியில் சி செய்தார்கள் அதற்கு பின் மருவா மலைக்கு வந்தார்கள் அங்குதான் நபி அவர்களின் ஒட்டகங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன நபி அவர்கள் இந்த இடத்திலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம் மக்காவின் அனைத்து தெருக்களிலும் குர்பானி பிராணியை அறுக்கலாம் என்று அனுமதி வழங்கிவிட்டு தங்களது குர்பானியை மறுவாவில் வைத்து அறுத்தார்கள் அதற்கு பின் தங்களது தலைமுடியை சிறைத்து மொட்டையடித்துக் கொண்டார்கள் நபி சொல்லா அலைவசாம் அவர்களை பின்பற்றி முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தார்கள் உம்ராவை முடித்த தோழர்களில் சிலரை ஆயுதங்களை வைத்து வந்த யாஜூத் என்ற இடத்திற்கு அனுப்பிவிட்டு அங்கிருந்தவர்களை மக்கா வந்து உம்ராவை நிறைவேற்ற அழைத்தார்கள் நபி அவர்களின் சொல்லுக்கிணங்க இக்கூட்டத்தினர் அங்கு சென்று ஆயுதங்களை பாதுகாப்பதில் ஈடுபட அங்கிருந்தவர்கள் மக்கா வந்து உம்ரா செய்தார்கள் நபி சொல்லா ஹலிவாஸ்லாம் அவர்கள் மக்காவில் மூன்று நாட்கள் தங்கியிருந்தார்கள் குரேஷிகள் நான்காவது நாள் காலையில் அலியிடம் வந்து தவணை முடிந்து விட்டது உமது தோழரை வெளியேறும்படி சொல் என்று கூறினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறி சரீஃப் என்ற இடத்தில் தங்கினார்கள் நபி அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேறிய போது ஹம்சா ரதா வான்கு அவர்களின் எனது சிறிய தந்தையே எனது சிறிய தந்தையே என கூவிக்கொண்டு நபி நோக்கி ஓடி வந்தார்கள் அவரை அலி ரதியுல்லா வான்கு தூக்கி அணைத்துக் அவரை வளர்ப்பதற்காக அலி ஜாஃபர் சயீத் ரதுல்லா ஹான்ஹு மூவரும் தங்களுக்குள் போட்டியிட்டுக் கொண்டார்கள் ஆனால் நபி அந்த சிறுமியை வளர்க்கும் உரிமையை ஜாஃபருக்கு கொடுத்தார்கள் காரணம் அச்சிறுமியின் தாயின் சகோதரியை தான் ஜாஃபர் ரொதயுல்லா ஹான்ஹு மனம் முடித்திருந்தார்கள் இந்த பயணத்தில் நபியவர்கள் மைமுனா பின் அல் ஹாரிஸ் அல் ஆமிரியாவை திருமணம் செய்தார்கள் நபி மக்கா நுழையும் முன்பே இது விஷயமாக ஜாஃபர் இவ்னா அபு தாலிஃபை மைமுனாவிடம் அனுப்பி வைத்தார்கள் மைமுனா ரதியுல்லா ஹான்ஹா இந்த உரிமையை தனது சகோதரியின் உம்முல் பதுலின் கணவர் அப்பாஸ் ரதியுல்லா ஹான்ஹு அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அப்பாஸ் ரதியுல்லாஹ் ஹான்ஹு நபி விருப்பத்தை ஏற்று அவர்களுக்கு மைமுனாவை மனம் முடித்து நபி அவர்கள் உம்ராவை முடித்து மக்காவிலிருந்து வெளியேறிய போது மைமுனாவை அழைத்து வருவதற்காக அபு ராஃபியை விட்டு வந்தார்கள் நபி சொல்லாஹ் ஹலைவசலம் ஷரீஃபில் தங்கியிருந்த போது அபு ராஃபி மைமுனாவை அழைத்துக் கொண்டு அங்கு வந்து சேர்ந்தார்கள் ஆதாரம் ஜாதுல் மஹாத் இந்த உம்ராவிற்கு உம்ராத்துல்கலா என்று கூறப்படுவதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று சென்ற ஆண்டு உம்ராவை நிறைவேற்ற முடியாமல் போனதற்கு பகரமாக இந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டதால் இப்பெயர் வந்தது இரண்டாவது ஹுதேபியாவின் போது செய்யப்பட்ட ஒப்பந்தத்திற்கு ஏற்ப இந்த உம்ரா அமைந்திருந்ததால் இந்த பெயர் வந்தது மார்க் அறிஞர்கள் இரண்டாவது காரணமே மிக ஏற்றமானது என கூறுகின்றார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாத் ஃபதூல் பாரி இந்த உம்ராவிற்கு வரலாற்றில் நான்கு பெயர்கள் கூறப்படுகின்றன ஒன்று உம்ரத்து மூன்று உம்ரத்து கிசாஸ் ஆதாரம் ஜாது மஹாத் பாரி இந்த உம்ராவிலிருந்து மதினாவிற்கு திரும்பியதற்கு பின் நபி சுல்லா அலைவாசலம் பல சிறிய படைகளை அனுப்பி வைத்தார்கள் அதன் விவரங்கள் வருமாறு ஒன்று அபுல் அவுசா படைப்பிரிவு ஹிஜ்ரி ஏழு துல்ஹ் மாதத்தில் 50 வீரர்களுடன் இவரை இஸ்லாமிய அழைப்பு விடுப்பதற்காக சுலைம் கிளையினரிடம் நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் சுலைமினரிடம் சென்று அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தபோது உங்களது அழைப்பை ஏற்றுக் கொள்ள வேண்டிய எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை என்று அவர்கள் மறுத்துவிட்டார்கள் அதனால் இரு சாராருக்கும் இடையில் கடுமையான சண்டை நடைபெற்றது அதில் அபு அவுசார் அதுலாஹ் அன்பு காயமடைந்தார் ரெண்டு எதிரிகள் முஸ்லிம்களால் சிறைபிடிக்கப்பட்டார்கள் இரண்டாவது காலிப் இபுனு அப்துல்லா படைப்பிரிவு என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்ட பஷீர் இபுத் தோழர்கள் கொல்லப்பட்டார்கள் அல்லவா அதற்கு பழிக்கு பழி வாங்குவதற்காக இருநூறு வீரர்களை தலைமையில் ஹிஜிரி எட்டு சஃபர் மாதத்தில் நபி சொல்லாஹ் அலிஹ் வசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் அங்கு சென்று ஏராளமானவர்களை கொன்றுவிட்டு அதிகமான கால்நடைகளை ஓட்டி வந்தார்கள் மூன்றாவது காஃப் இப் அன்சாரி படைப்பிரிவு ஹிஜிர் ஏழு ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த படை அனுப்பப்பட்டது குளா அளையினர் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்த பெருமளவில் கூட்டங்களை சேர்க்கின்றார்கள் என்ற தகவல் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு கிடைத்தது உமேர் அல் அன்சாரியின் தலைமையில் பதினைந்து தோழர்களை நபி சொல்லாஹ் அலைவாசலம் அனுப்பி வைத்தார்கள் இவர்கள் எதிரிகளை சந்தித்து அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்தார்கள் ஆனால் அவர்கள் ஏற்க முஸ்லிம்களை நோக்கி அம்பெறிந்தார்கள் இதில் முஸ்லிம்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஒருவர் மட்டும் பலத்த காயங்களுடன் முஸ்லிம்களின் எதிரிகளுக்கு பலமுறை உதவி செய்து வந்தார்கள் இதனால் அவர்களை கண்டிப்பதற்காக ஹிஜ்ரி எட்டு ரபியுல் அவ்வல் மாதம் இருபத்தைந்து வீரர்களுடன் ஷுஜா இப்னு வஹப் என்ற தோழரை தாத் இர்க் என்ற இடத்திற்கு நபி சொல்லம் அனுப்பி வைத்தார்கள் முஸ்லிம்கள் எதிரிகளின் ஏராளமான கால்நடைகளை ஓட்டிக் கொண்டு மதினா வந்து சேர்ந்தார்கள் அங்கு சண்டை எதுவும் நடக்கவில்லை ஆதாரம் ரஹ்மத்துலில் ஆலமீன்